நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு பார்ப்போம் சோட்டு கட்டாயக்குள்ள இருக்கிற சோட்டு பகுதியை எடுத்து அதனுடன் கஸ்தூரி மஞ்சள் தூள் பன்னீர் ரோஜா அல்லது நாட்டு ரோஜா எடுத்து நல்லா தண்ணி ஊற்றாம அரைச்சு கலிம்பு மாரி. அதை எடுத்து முகத்துல பூசிக்கிட்டு வந்தோம் வெயிலால் ஏற்படும் கருமை நிறம் சண்டன் நமைச்சல் எரிச்சல் வேர்குரு கரப்பான் இதெல்லாமே நீங்க விடும் என்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்